வணக்கம் நச்சினையின் ஆயிரத்து முன்னூற்றி ஏழாவது செய்தி சேவை டிசம்பர் இருபது இரண்டாயிரத்தி பதினெட்டு மார்கழி மாதம் ஐந்தாம் நாள் வியாழக்கிழமை இன்று ஊடகங்கள் மற்றும் செய்தித்தாள்களில் வெளியாகியுள்ள சில முக்கிய செய்திகள் தொகுத்து வழங்குபவர் அறிமுகம் சசிக்குமார் தமிழக செய்திகள் மதுரை மாவட்டம் மேலூரில் மருத்துவர் வீட்டில் நடந்த கொள்ளை சம்பவத்துக்கு நாட்டு துப்பாக்கியை தமிழக ஆளுநர் மாளிகை போலீசார் உட்பட மேலும் ஆறு பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர் மக்கள் மருத்துவர் சமூக மருத்துவர் ஐந்து ரூபாய் டாக்டர் கைராசி டாக்டர் என்று மக்களால் அழைக்கப்பட்ட டாக்டர் ஜெயச்சந்திரன் நேற்று உடல்நலக்குறைவால் சென்னையில் காலமானார் அவருக்கு வயது எழுபத்தி ஒன்று தன் பெயரை ஸ்டாலின் என்று வைத்துக்கொண்டு மோடியை பாசிஸ்ட் என்று கூறலாமா என்று பாஜக தேசிய பொதுச்செயலாளர் ராம் மாதவ் பேட்டியளித்துள்ளார் பள்ளி கல்லூரிகளில் மாணவ மாணவிகளின் உடல் தகுதியை மேம்படுத்த விளையாட்டு மற்றும் உடற்கல்வியை கட்டாயமாக்க வேண்டும் என்று கல்வியாளர்கள் சமூக ஆர்வலர்கள் விளையாட்டு வீரர்கள் கருதுகிறார்கள் உயர்நீதிமன்ற உத்தரவுப்படி மெரினா கடற்கரையில் முறைப்படுத்தப்பட்ட கடைகள் மற்றும் தூய்மைப் பணிகளை ஆணையர் த கார்த்திகேயன் ஆய்வு செய்தார் முன்னாள் அமைச்சர் ப சிதம்பரத்தை கைது செய்ய ஜனவரி பதினொன்றாம் தேதி வரை தடை நீட்டிப்பு செய்யப்பட்டுள்ளது கஜா புயலால் பாதிக்கப்பட்டுள்ள பகுதிகளில் மரக்கன்றுகளை நடுவதற்காக அமெரிக்காவில் தமிழர்கள் சமீபத்தில் நடத்திய மொய் விருந்தில் ரூபாய் பதினான்கு லட்சம் வசூலாகியுள்ளது சிவகங்கை மாவட்டம் கீழடியில் தமிழக தொல்லியல் துறை ஐந்தாம் ஆண்டு அகழாய்வு மேற்கொள்ள மத்திய தொல்லியல் துறை அனுமதி வழங்கியுள்ளது ஜெயலலிதா மரணம் தொடர்பாக விசாரித்து வரும் நீதிபதி ஆர்முகசாமி ஆணையத்தில் முன்னாள் அமைச்சர் பொன்னையனிடம் சசிகலா தரப்பு வழக்கறிஞர் ராஜா செந்தூர்பாண்டியன் குறுக்கு விசாரணை நடத்தினார் இந்திய செய்திகள் ஆளும் பாஜக மணிப்பூர் மாநில அரசையும் மத்திய அரசையும் விமர்சித்த காரணத்துக்காக இம்பால் பத்திரிகையாளர் கிஷோர் சந்திரா வாங்கேம்சா தேசிய பாதுகாப்பு சட்டத்தின் கீழ் கைது செய்யப்பட்டு பனிரெண்டு மாதங்கள் சிறை தண்டனை விதிக்கப்பட்டார் புலந்தகர் கலவர சம்பவத்தில் அரசியல் சதி இருப்பதாக உத்தரப்பிரதேச முதல்வர் யோகி ஆதித்யநாத் குற்றம் சாட்டியுள்ளார் விவசாயிகளுக்கு தள்ளுபடி வழங்கக் கோரி குஜராத் அஸ்ஸாம் முதல்வர்களை தூக்கத்திலிருந்து எழுப்புவதோடு மட்டுமல்லாமல் பிரதமர் மோடியையும் கூட எழுப்புவோம் என்று காங்கிரஸ் தலைவர் ராகுல்காந்தி தெரிவித்துள்ளார் மேகதாட்டு ரபேல் விவகாரம் உள்ளிட்ட பிரச்சனைகளால் மாநிலங்களவை முடங்கி ஒத்திவைக்கப்பட்டது அதுபோலவே மக்களவையும் பிற்பகல் வரை ஒத்திவைக்கப்பட்டது கர்நாடக சட்டப்பேரவை கூட்டத்தொடரில் பெண்களின் புகைப்படங்களை போனில் பார்த்துக் எம்எல்ஏ மகேஷின் செயல் கடும் சர்ச்சையை கிளப்பியுள்ளது காங்கிரஸ் தலைவர் ராகுல் காந்தி பிரதமராக வேண்டும் என்ற மு ஸ்டாலின் விருப்பத்தை எதிர்கட்சிகள் ஏற்கவில்லை என சமாஜ்வாதி தலைவர் அகிலேஷ் சிங் கூறியுள்ளார் முன்னாள் பிரதமர் மன்மோகன் சிங் பொருளாதாரம் அரசியல் துறையில் தனது அனுபவங்களை விவரித்தி எழுதியிருக்கும் சேஞ்சிங் இந்தியா என்ற புத்தக வரிசை வாசிப்பாளர் மத்தியில் பெரும் ஆர்வத்தை உருவாக்கியிருக்கிறது நான் பத்திரிகையாளர்களை பார்த்து பயந்ததுமில்லை அமைதியான பிரதமராகவும் இருந்ததுமில்லை என்று பிரதமர் மோடியை மறைமுகமாக சுட்டிக்காட்டி முன்னாள் பிரதமர் மன்மோகன் சிங் கடுமையாக சாடியுள்ளார் பாலியல் பலாத்கார வழக்கில் சிக்கிய சர்ச்சைக்குரிய சாமியார் நித்யானந்தா வெளிநாட்டுக்கு தப்பிச் சென்று தகவல்கள் வெளியாகியுள்ளன சீக்கியர் கலவர வழக்கில் நீதி நிலைநாட்டப்படும் என்று பிரதமர் நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார் பேட்டிப்புகளால் பாதிக்கப்பட்ட இடங்களை ஆந்திர முதல்வர் சந்திரபாபு நாயுடு பார்வையிட்டார் வழிகாட்டியும் தகவல்களை அறிந்து கொள்ளிணை என்ற இணையதளத்திற்கு வருகைகள் சமூக வலைதள மிகப்பெரிய நிறுவனமான Facebook, பயனாளர்கள் தங்களின் நட்பு வட்டத்துக்காக பகிர்ந்து கொள்ளும் அந்தரங்க தகவல்களை Microsoft, Amazon, உள்ளிட்ட மகா தொழில்நுட்ப நிறுவனங்களுக்கு அளிப்பதாக பகிர் தகவல் வெளியாகியுள்ளது இரண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு உலகிலேயே தேவையில்லாத தொலைபேசி அழைப்புகள் அதிகம் வரும் நாடுகளில் இந்தியா இரண்டாவது இடத்தில் உள்ளது தென்னாப்பிரிக்க நாடான சிலியில் சக்தி வாய்ந்த நிலநடுக்கம் ஏற்பட்டது இந்த நிலநடுக்கம் ரிக்டர் அளவுகளில் ஆறு புள்ளி பதிவாகியுள்ளது அறிவிக்கப்பட்ட சில நிமிடங்களிலேயே ஏமன் போர் நிறுத்தம் கைவிடப்பட்டதாக அந்நாட்டு அரசு அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் ஜமால் கொலை விவகாரம் தொடர்பாக அமெரிக்க நாடாளுமன்றத்தில் நடத்தப்பட்ட கண்டன தீர்மானத்தை சவுதி அரேபியா விமர்சித்துள்ளது கிழக்கு ஆப்பிரிக்க நாடான சோமாலியாவில் அமெரிக்கா நடத்திய வான்வொலி தாக்குதலில் அறுபத்தி தீவிரவாதிகள் கொல்லப்பட்டனர் வணிகச் செய்திகள் ஆடம்பர பொருட்களுக்கு மட்டும் இருபத்தி ஜிஎஸ்டி விதிக்கப்படும் என்று பிரதமர் நரேந்திர மோடி அறிவித்துள்ளார் அமெரிக்காவிலிருந்து இறக்குமதி செய்யப்படும் பொருட்கள் மீது கூடுதல் சுங்க வரி விதிக்கும் திட்டத்தை ஜனவரி மாதத்திற்கு மத்திய அரசு தள்ளி வைத்துள்ளது ரிசர்வ் வங்கியிடம் உள்ள உபரி நிதியை மத்திய அரசுக்கு மாற்றும் நடவடிக்கை எடுத்தால் ரிசர்வ் வங்கியின் தர மதிப்பீடு சரியும் என்று ஆர்பிஐ முன்னாள் கவர்னர் ரகுராமராஜன் தெரிவித்துள்ளார் இரண்டாயிரத்தி இருபதில் மொபைல் சேவைக்கான ஃபைவ் தொழில்நுட்பம் தயாராக இருக்கும் என இந்திய தொலைத்தொடர்புத்துறை தெரிவித்துள்ளது பெர்த் டெஸ்ட் போட்டியின் போது மைதானம் முழுவதும் கேமராக்களும் மைக்குகளும் இருப்பதை மறந்து இந்தி அணிக்குள் இருக்கும் முரண்பாடுகளை கருத்து வேறுபாடுகளை வெட்ட வெளிச்சமாக்கும் விதமாக இஷாந்த் சர்மாவும் ரவீந்திர ஜடேஜாவும் நடந்து கொண்ட விவகாரம் ஆஸ்திரேலிய ஊடகங்களில் பரபரப்பாகி வருகிறது அஸ்வின் உடற்பகுதி பெற்றிருந்தாலும் அவர் பெர்தில் ஆடியிருக்க மாட்டார் நான்கு வேகப்பந்து வீச்சாளர்கள் என்பது பிற்றை பார்த்து முடிவெடுக்கப்பட்ட விஷயம் என்று இந்திய கேப்டன் விராட் கோலி பெர்த் தோல்விக்கு பிறகு விளக்கம் அளித்துள்ளார் ஐ ஏலம் நடைபெற்று வருகிறது இதில் அதிக விலைப்போன வீரர்களில் ஜெய்தேவ் உனாட்கட் இவருக்கு சமமாக தமிழகத்தின் புதிர் ஸ்பின்னர் வருண் சக்கரவர்த்தியும் ரூபாய் எட்டு கோடிக்கு கிங்ஸ் இலவன் பஞ்சாபினால் ஏலம் எடுக்கப்பட்டுள்ளார் ஏறக்குறைய எட்டு ஐ பி அணிகளில் எழுபதுக்கும் மேற்பட்ட வீரர்களுக்கான இடங்கள் காலியாக இருக்கிறது என்பதால் நேற்றைய ஏலம் பெரும் எதிர்பார்ப்பை ஏற்படுத்தியிருக்கிறது இடதுகை வேகப்பந்து வீச்சாளர் ஜெய்தேவ் உனாட்கட் மீண்டும் ரூபாய் எட்டு கோடிக்கு ஏலம் எடுக்கப்பட்டுள்ளார் இவரது முன்னாள் உரிமையாளரான ராஜஸ்தான் ராயல்ஸ் அணி இவரை ரூபாய் எட்டு புள்ளி கோடிக்கு நேற்று ஏலம் எடுத்தது வங்கதேச சிலஹெட் மைதானத்தில் நடைபெற்ற முதல் டி டுவெண்டி போட்டியில் வங்கதேச அணியை மேற்கிந்திய தீவுகள் அணி எட்டு விக்கெட்டுகள் வித்தியாசத்தில் வீழ்த்தி மூன்று போட்டிகள் கொண்ட டி ட்வெண்ட்டி தொடரில் ஒன்றுக்கு பூஜ்ஜியம் என்று முன்னிலை வகிக்கிறது இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு ஐபிஎல் போட்டியும் மக்களவைத் தேர்தலும் ஒரே நேரத்தில் வருகிறது என்பதால் இந்தியாவில் நடத்தப்படுமா என்ற கேள்வி எழுந்துள்ளது முப்பத்தி ஆண்டுகளாக ரிசர்வ் வங்கி அதிகாரியாக பணியாற்றிய தங்கராஜ் திரைப்படங்கள் மேலிருக்கும் ஆர்வத்தினால் பிலிம் சொசைட்டியில் ஈடுபட்டு பதினாறு ஆண்டுகளாக கடின முயற்சியால் வெற்றிகரமாக சென்னையில் சர்வதேச திரைப்பட விழா நடத்தி வருகிறார் பழம்பெரும் திரைப்பட ஒப்பனை கலைஞர் முத்தப்பா உடல்நலக்குறைவு காரணமாக உயிரிழந்தார் அவருக்கு வயது எண்பத்தி ஒன்பது இத்துடன் நற்றினியின் இன்றைய செய்தி சேவைகள் நன்றி வணக்கம்